நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் நிலைமையில் நம்ம பால் பாசந்தி செய்ய தேவையான பால் மூணு லிட்டர் சர்க்கரை இரநூறு கிராம் வேலக்காய் தூள் கால் ஸ்பூன் நட்ஸ் தேவையான அளவு செய்முறை முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கணும் அதில் பால் ஊற்றி நல்லா காய வச்சு கலரிக்கிட்டே இருக்கணும் நடுவில் ஏடு வரும் இல்லையா அதை அப்படியே தள்ளி தள்ளி விட்டு க கலறிட்டே இருக்கணும் அந்த ஒன் லிட்டர் ஆறளவுக்கு சுண்டி வரும் அப்போ இந்த ஏலக்காய் தூள் போட்டு சர்க்கரை போட்டு மறுபடியும் நல்லா கலறி விடணும் கலறிட்டு அந்த இந்த ஏடெல்லாம் நடுவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பிடிப்படியாக கட் பண்ணி போட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் சூப்பராக பண்ணேன் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பால் பாசந்தி தயார்